ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அபு பக்ரா அறிவிக்கின்றார்கள் அவர்கள் உமக்கு கேடு உண்டாகட்டும் உன் நண்பரின் கழுத்தை முறித்து விட்டிறேன் என பலமுறை கூறிவிட்டு ஒருவர் ஒருவரை புகழத்தான் வேண்டும் என்றிருந்தால் இவ்வாறு இவ்வாறு அவரை நான் கருதுகிறேன் என்று கூறட்டும் அவர் அவ்வாறு இருப்பதாக கருதினால் அவரை அல்லாஹ் கேள்வி கேட்பான் அல்லாஹுவிடம் எவரையும் தூய்மைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அதாவது அவர் பற்றி அல்லாஹ் அறிவான் என்று நபி சலாஹி அவர்கள் கூறினார்கள் இரண்டு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்